ஜன்ம இப்போ விகிரகம் சொல்றேன் ஜன்ம உற்பத்தி ஆதி அஸ் இது துணசசம்விஞானீஹிவிரீஹம் அதுல பலட்சேதாரீமியூர் பதத்தனீலுணசம்விஞானீஹிசுணசம்விஞானீஹேலவிதம் அதர்க்கையான பகுதி அந்த சமாசத்துல சொல்லப்படுற அந்த பதார்த்தத்தை விட்டுடு அன்னிய பதார்த்தத்தை மாத்திரம் எடுத்துட்டோம்னா அதர்கூண சந்திக்கையான பகுவ் அதாவது சித்திரகு கோபகா சித்திரகு தேவதத்தஹா அதாவது பல விதமான மாடுகளை உடையவன் அப்படின்னு சொன்னா மாடுகளை விட்டுவிடணும் அந்த ஆளைத்தான் எடுத்துக்கொள்ளணும் சித்திரகு மாடை எடுத்துக்கொள்வான் அந்த மாதிரி ஜன்மா ஆதி எமாவை எடுத்துக்க முடியாதுமாவை ஆதியாக கொண்டது முதலாவதாக கொண்டது எனது ஸ்திதி இது ரெண்டுதான் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு சாந்தி இருக்கும் அப்படி இல்லை இது தத்குண சம்விஞ்ஞான இந்த இடத்துல ஜென்மாவையும் சேர்த்து சமாசாரப்பட்டுற எடுத்துக்கலாம் ஜென்மாவை முதலாவதாக கொண்டது எது அப்படின்னு கேட்டா ஸ்திதியும் லயமும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஜென்மம் ஸ்திதி லயம் மூணுமேன்னு சொல்லுறாங்க சத்குண சமித்தியான பகுதிகினா இந்த சமாதத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தின் சேர்த்துண்ட சத்குண சவிதியான உதவிகி இதை விட்டுவிட்டால் அதல் சர்வாதீனி சர்வநாமி பாணினி சூத்தம் சர்வநாம சப் சப்தம் சொல்லக்கூடிய சர்வநாம சம்ஜயம் சொல்லக்கூடிய சூத்தம் சர்வாதீனின்னு சொன்னால் சர்வசப்தத்தை விட்டுவிட்டு வாக்கு சப்தங்களுக்குன்னு இல்லை சர்வசப்தத்தையும் சேர்த்து சர்வநாம சமுதாயம் இந்த மாதிரி பகுவில இங்கே அப்போ சமாசத்தினால சொல்லப்படக்கூடிய அந்த அர்த்தம் என்ன ஜென்ம ஸ்திதி தங்கம் சமாதார்த்தா உற்பத்தி ஸ்திதி லயம் இது மூணும் ஜென்மாதீங்கிற பதத்தினால இங்கே சொல்லப்படுறது சூத்திரக்காரர் ஜென்மாதின்னு ஏன் சொல்றார் சித்தியாதி அப்படி சொல்லலாமே ஆதி பதத்தினால இரண்டையும் கிரகிக்கணும் சித்தியாதி சொன்னால் லயாதி சொன்னா என்ன ஏன் அப்படின்னா சொல்லலை சொன்னார் அதுக்கு காரணம் இருக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஜென்மாதின்னு தான் சொல்லலாம் அதுதான் நியாயமா இருக்கு ஸ்தித்தியாதி லயாதின்னு சொல்லக்கூடாது ஏன் நம்ம லோகத்துல பார்க்கணும் எந்த வஸ்துல பார்த்தாலும் முதல்ல ஜென்ம அதுக்கப்புறம் ஸ்திதி அதுக்கப்புறம் லயம் இது விபரீதமா உண்டோம் லயம் ஸ்திதி ஜென்மா அப்படிங்கிறது கிடையாது முதல்ல உற்பத்தி தான் வரும் உற்பத்தி ஆரம்பித்துக்கு அப்புறம்தான் ஸ்தி ஸ்திதிக்கு அப்புறம்தான் லயம் இது வஸ்து விருத்தம் வஸ்துடைய சுவாபாவம் இப்படிதான் அது இந்த கிரணத்துல தான் அந்த ஜென்ம ஸ்தி து வருது அதனால ஜன்மாவ ஆதியாக சொன்னது ஒரு காரணம் அது மாத்திரமில்லை நம்ம சூத்திரம் இருக்கு சூத்திரக்காரர் வெர்ணை ஒரு பதார்த்தத்தை நிரூபணம் பண்றதுக்காக வரல இவர் வேதாந்த வாக்கிய மீமாச பண்றதுக்காக வந்திருக்கார் இவர் வந்து ஒரு பதார்த்தத்தை அப்படியே நேரடியா ஒரு யுக்தியால ஒரு வஸ்துவை சாதனம் பண்ணுங்கிறதுக்காக வரல இது தர்க்கசாஸ்திரம் இல்ல தர்க்கசாஸ்திரம் மாதிரி இல்லை தர்க்கத்தை உபகரணமாக கொண்டு வேதாந்த வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணுறதுக்காக இந்த சாஸ்திரம் வந்திருக்கு அப்போ வேதாந்த வாக்கியம் எப்படி நிர்வதேசம் பண்ணுறது எதோவாயி வாத்தானி ஜாயந்தேங்கிற வாக்கியத்தில் முதல்ல ஜாயந்தே ஜீவந்தி அப்புறம் அபிப்பிரயம் ஜதிக்கும் விஷயம் இந்த கிரமத்தில் தான் வேத வாக்கியம் நிர்தேசம் பண்ணுறது அதனால வேத வாக்கியத்தில் அப்படி நிர்தேசம் இருக்கிறதுனாலையும் லோகத்தில் வஸ்து ஸ்தி ஜென்மாதான் முதல்ல வருது அப்புறம் தான் ஸ்திதி லயம் இருக்கிறதுனாலையும் ஜென்மாவையே ஆதியாக கூத்தற்காக நிர்தேசம் பண்ணான் ஜன்மச்ச ஆதிக்கம் ஸ்ரீதிப்பேட்சம் வேட்சன்தாவது எதோ வாய பூஜா ஜாயன் இன் வாக்கே ஜன்மஸி கிரமர்சன வந்து ஜன்மன்க்கிளயசம்பவவ அசே பிரத்ஷாதிசன்மிண பிரமாணங்கள் தெரிஞ்சுக்கள் அந்த சகல பிரபஞ்சத்தையும் அதுக்கு மேல அஸ்திய அஸ்தியங்கர பிரகிருதி பிரச்சயம்னு ரெண்டாவது பாகம் பண்ணி இடங்கிற அந்த பிரகிரு பிராதிபதிக்கும் சம்பூர்ண பிரபஞ்சத்தையும் அஸ்தியங்கர அந்த ஷஷ்டி அந்த பிரபஞ்சத்துக்கும் ஜன்மாதிகளுக்கும் உள்ள சம்பந்தத்தையும் தெரிவிக்கிறது ஷஷ்டி ஜன்மாதிர்ச்சு யச்சப்தம் ஒன்று பஞ்சமி ஒன்று பஞ்சமிங்கிறது காரணத்துவத்தை குறிக்கிறது எதுங்கிறது ஸ்வரூபத்தை குறிக்கிறது எச்சப்தம் அங்கே அப்ப மொத்தமா என்ன வாக்கியார்த்தமாச்சி இந்த சூத்திரத்துக்கு அஸ் ஜக்தாம அநேக கற்பிருயுத்த प्रतियतलित्रियाफलाश्रय से मनसापिचना जन्मस्थितभंग यहाँ सर्वशक्ति त्रह्मी वाक्यशेष मैं जगत्क फल विशेषण कुछ नाम पाक जगत व्याकृत व्याकृत अलग पूर्वावस्था अव्याल அவ்யாகிருதத்தை வியாக்கிரதம் பண்றவர் ஒருத்தர் இருக்கணும் அவர் இருக்கிற மாதிரி பரமேஸ்வரர் சொல்றாங்க அவர் இங்கு வியாகிருதத்தை அவ்யாக்கிருதமாக இருந்த ஜெகத்தை வியாக்கிரதமாக்கினவர் அவர் கருத்திருந்தும் தெரியும் அது மாத்திரமில்லை அவருடைய சர்வ ஞ்சத்துவம் சர்வசக்தித்வம் ரெண்டையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக ஜெகத்துல உள்ள வைத்தியத்தை இப்பேற்பட்ட ஜெகத்தை அவர் சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா அவர் சாமான்யப்பட்டவராக இருக்க முடியாது எப்படி இருக்கார் அநேக கர்த்த போக்திரு சனி பெருங்க இதுக்கெல்லாம் வியாசனம் பலவிதமா பண்ணியிருக்க கர்த்தாக்கள் பலவிதமான கர்த்தாக்களும் பலவிதமான போக்தாக்களும் இருந்து கொண்டு இருக்காங்க கர்த்தா போக்தாங்கிறதுல என்னன்னா சில கர்த்தாக்கள் போக்தாவும் ஆகறா சில கர்த்தாக்கள் போக்தா ஆகறது அப்படின்னு தான் இருக்கு சில கர்ம பலத்த கர்த்தா வேற போக்தா வேற இப்ப ஜாத்தியஸ்தி புத்திரனுக்கு பிரம்ம தேஜ செல்லாம் வர்றதுக்காக ஜாத்தியஸ்தி பிதாவுக்கு அதனால ஒண்ணும் இல்லை புத்திரனுக்கு பலம் வரும் கர்த்தா பிதா ஆனால் போக்தா புத்திரன் சிராட்சாதிபர் பண்ணினாங்கன்னா கர்த்தா புத்திரன் போக்தா பிதா மற்ற சில விஷயங்கள்லாம் யார் கர்த்தாவோ அவனையும் போக்தாவா இருந்த நியமங்கள்லாம் கரெக்டாக அவர் அவர் வச்ச நியமம் அவர் பண்ணின நியம் இப்போ ஏற்பட்ட ஜகத்து பிரதிநியத தேச கால நிமித்த நிறைய விவரம் பண்ணியிருக்காங்க ஜாஸ்தி விவரம் எந்த ஒரு ஒரு காரியம் எடுத்துட்டோம்னா அந்த காரியம் இந்த தேசத்தில் இந்த காலத்தில் இந்த காரணங்கள்னாலே தான் உண்டாகிறது அப்படிங்கிற ஒரு நியமனத்தை தான் இப்போ உதாரணங்கள்லாம் எடுத்துட்டோம்னா இந்த வசந்த காலத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு இது அப்போவே தெரியுது ஒவ்வொரு விர்கங்களிலையும் அந்த குடிச்சா அந்த பல்லவங்கள்லாம் ஏற்படுறது இந்த கோகிலம் அது கூவுறது இத்தியாதிகள்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா அந்தந்த காலத்தில் கரெக்டாக நடந்துட்டுருக்கு அந்த காலத்துல தான் வருது வேற காலத்துல இல்லை அந்த காலத்துல வருது சில இதுகள் இந்த தேசத்துல தான் இன்னொரு தேசத்துல இல்லை இப்ப கர்மபூமின்னு சொன்னோம்னா பாரதம் தான் கர்மபூமி இன்னொரு தேசத்துல பார்த்தோம்னா அது கர்மபூமி ஆகாது அதே மாதிரி நிமித்தம் இதனால தான் இந்த காரியம் வர முடியும் இந்த நிமித்தத்தினாலதான் அது வரும் வேற இன்னொன்னு நாட வராது இப்படி எல்லாம் எத்தனையோ காரிய காரணங்கள்லாம் இருந்துச்சு இப்போ ஏற்பட்ட இந்த கிரகத்து அதுவும் மனசாகி அகிந்திய ரஜனூக்க இங்கே காந்திக்கார சுற்றா ஒரு சரீரத்தை எடுத்துட்டு நம்ம அதை பிரித்து பார்த்தோம்னா அதில் என்ன அவர் தந்திருக்கிற விவஸ்தை ஈஸ்வரனுடைய வியஸ்தையை பார்த்தோம்னா நம்ம அஹந்து குருவோம் அப்போ அதனுடைய சுரூப்பமே நம்ம பூர்ணமாக புரிஞ்சிக்க முடியாது அதில் என்னென்னமோ வியவஸ்தை அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு சாமி அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை திருஷ்டி பண்ணி அதுக்கு ஒரு வியை ஏற்படுத்தி வச்சிருக்காரு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயமா அசர்வஜனாக இருக்கவே முடியாது இப்பேற்பட்ட ஜகத்துக்கு ஜென்மஸ்திதி சங்கம் எதா சர்வஜா சர்வசக்தி காரணம் பவதி திரமேடி வாக்கிய சேஷா அத்தமா பரமேஸ்வரா பரமேஸ்வர ஆனால் பிரம்மான்னு வாக்கி கேட்டு சொல்றாரு பரமேஸ்வரஹான்னு சொல்றது இந்த ஜெகக்காரணத்துங்கிறது பிரம்மத்துக்கு அவுபாதிக்கும் அப்படின்னா என்னது மாய உபாதியாக கொண்ட அந்த பிரம்மம் இப்பேற்பட்ட ஜகத்துக்கு காரணமாகிறது அப்படித்தானே சொல்றோம் மாயோபாதிகமான அந்த சித்த பிரம்மம் இருக்கு அதுதான் பரமேஸ்வரம் அந்த பரமேஸ்வரன் தான் சர்வஜன் சர்வஜன சர்வசக்தி அவர் தான் இப்பேற்பட்ட மனசாபி அபிந்திரத்தனாரூபமான ஜகத்துக்கு கர்த்தா காரணமாக ஆகிறார் அந்த மாயோபாதி எந்த சுரூபத்துல சேர்ந்திருக்கோ அந்த மாயோபாதியை தள்ளி விட்டோம்னா அது எச்சார்த்தம் லம் பரமேஸ்வர லட்சணம் பரமேஸ்வரன் கடத்த லட்சணமாக சொல்லிருக்க சுத்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் போது ஒரு சுத்த பிரம்மமானது மாயங்கிற உபாதியோட கூடியதாக இருந்து கொண்டு சர்வஜ சர்வசக்தி பரமேஸ்வரன் ஆகி இந்த சம்பூர்ண பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவாகவும் கர்த்தாவாக இருந்துக்கோ அந்த ஸ்வரூபம் பிரம்மான்னு சொல்லுங்க அதாவது உபாதி நேர் பிரம்மா அதுதான் அதுதான் முத்து ஜேயம் அதை தெரிஞ்சதுனாலதான் பிரம்மஜிஜாசாங்கிற இடத்துல மோஷம்